உளுந்து ஆரஞ்சு ஜூஸ் பலந்து நன்றாக குழைத்து முகத்தில் ஸ்கிரப் செய்து நன்றாக தீர்த்து சிறிது நேரம் ஊற வைத்து பழகி வரவும் இப்படி செய்து வந்தால் வாரம் இருமுறை செய்தால் போதும் நம் மூகம் மினமெனப்பாக இருக்கும் டேட் செல்கள் விடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்